வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து இன்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி சிக்காகோ நகரிலிருந்து எழுதிய கடிதத்திலிருந்து சில பகுதிகள் நான் இங்கு நலம் பழமைவாதிகளை தவிர அநேகமாக எல்லோரும் என்னிடம் அன்பாக உள்ளனர் இங்குள்ள பலரும் நெடுந்தொலைவில் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கென்று திட்டங்கள் கருத்துக்கள் நோக்கங்கள் உள்ளன எதுவானாலும் வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரே இடம் அமெரிக்கா தானே ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை பட்டது எனது திட்டத்தை பற்றி பேசுவதை அடியோடு விட்டுவிட வேண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு புறம்பானவனான நான் என் திட்டத்தை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் அல்லவா திட்டத்திற்காக மனப்பூர்வமாக பணியாற்ற வேண்டும் ஆனால் திட்டத்தை பின்னணியில் வைத்துக் பிற சொற்பொழிவாளர்களைப் போல நானும் உழைத்தவாறு அந்த பணியை செய்வேன் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்து என்னை நீங்காமல் இருக்கின்ற அந்த இறைவன் நான் இங்குள்ள காலமெல்லாம் என்னை விட்டு போக மாட்டார் நான் இங்கு நலம் என்பதும் பண விஷயத்தில் நல்ல வெற்றிகளை எதிர்பார்க்கிறேன் என்பதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நான் இந்த துறையில் புதியவன்தான் இருந்தாலும் விரைவிலேயே நுணுக்கங்களை கற்று விடுவேன் நான் சிக்காகோவில் மிகவும் பிரபலமாக உள்ளேன் எனவே இன்னும் சிறிது காலம் இங்கே தங்கியிருந்து பணம் பெற விரும்புகிறேன் மாதம் இருமுறை கூடுகின்ற பெண்கள் சங்கத்தில் நாளை பௌத்தம் பற்றி பேசப்போகிறேன் இந்த நகரத்தில் மிகவும் செல்வாக்கு உள்ள சங்கம் இது ஏனெனில் எனது திட்டம் வெற்றியடைவதற்கான அறிகுறி இப்போது தென்படுகிறது இறைவன் நண்பர்களை தந்து உதவினார் பாஸ்டனுக்கு அருகில் உள்ள கிராமம் டாக்டர் ரைட் என்பவருக்கு நான் அறிமுகமானேன் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அவர் கிரேக்க பேராசிரியர் மதப்பேரவையில் நான் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் மிகவும் வற்புறுத்தி கூறினார் அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு நான் அறிமுகமாவே என்பது அவரது எண்ணம் எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லாததால் அந்த பேராசிரியரே எனக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் இவ்வாறு இறுதியில் நான் சிகாகோ திரும்பி வந்தேன் இங்கே மதப்பேரவைக்கு வந்திருந்த கீழே மேலைநாட்டு பிரதிநிதிகளும் நானும் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கினோம் பேரவை அன்று காலையில் நாங்கள் அனைவரும் கலை மாளிகை என்ற கட்டிடத்தில் கூடினோம் கூட்டங்கள் நடைபெறுவதற்காக அங்கே ஒரு பெரிய கூடமும் வேறு சிறிய கூடங்களும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தன அங்கே எல்லா நாட்டினரும் இருந்தனர் இந்தியாவிலிருந்து பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த மஜூந்தார் பம்பாயை சேர்ந்த நகர்கர் சமனர்களின் பிரதிநிதியாக காந்தி தியாசபிக்கல் சொசைட்டியின் பிரதிநிதிகளாக சக்கரவர்த்தி அன்னிபன்ட் ஆகியோரும் வந்திருந்தனர் மஜூம்தாரும் நானும் பழைய நண்பர்கள் சக்கரவர்த்திக்கு என்னை ஓரளவு தெரியும் பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது பிறகு மேடைக்கு எங்கள் அனைவரையும் வரிசையாக அழைத்துச் சென்றனர் கற்பனையில் பாருங்கள் கூட்டம் மேலே பெரியதாக அமைந்த ஆசனப்படி வரிசைகள் அதில் நாட்டின் மிகச்சிறந்த பண்பாட்டின் பிரதிநிதிகளாக அமைந்த ஆறு ஏழாயிரம் ஆண்களும் பெண்களும் மேடையில் உலகின் எல்லா நாட்டையும் சேர்ந்த மேதைகள் நானோ இதுவரை என் வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்தில் பேசாதவன் நான் இந்த பேரவையில் பேச வேண்டும் இசை விழா உரைகள் என்று விமர்சையாக பேரவை தொடங்கியது பிறகு பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்யப்பட்டனர் அவர்கள் வந்து பேசினர் எனது இதயம் படப்படுத்தது நாக்கு அநேகமாக வறண்டே போயிற்று நடுக்கத்தின் காரணமாக காலையில் பேச எனக்கு தைரியம் வரவில்லை மஜூம்தார் அழகாக பேசினார் சக்கரவர்த்தியின் பேச்சு அதைவிட நன்றாக இருந்தது அவர்களை எல்லோரும் நன்றாக கைதட்டி பாராட்டினர் முன்பே தயாரிக்கப்பட்ட உரைகளுடன் அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தனர் நான் ஒரு முட்டால் அப்படி எதுவும் செய்யவில்லை ஆனால் கலைமகளை வணங்கிவிட்டு மேடையில் வந்தேன் டாக்டர் பரோஸ் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் நான் சுருக்கமாக பேசினேன் ஆரம்பத்தில் அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று அழைத்தேன் அவ்வளவுதான் இரண்டு நிமிட நேரம் காது செவிடுபடும்படியாக கரகோஷம் அதன் பிறகுதான் உரையை தொடர முடிந்தது உரை நிறைவுற்றது உணர்ச்சி பெருக்கினால் அப்படியே அமர்ந்து விட்டேன் என் பேச்சு தான் அனைத்திலும் வெற்றிகரமானது என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின நான் அமெரிக்கா முழுவதும் பிரபலமாகிவிட்டேன் அந்த இறைவனின் திருநாமம் வாழ்க அன்று முதல் நான் நாடறிந்த ஒருவனாக உள்ளேன் இந்துமதம் என்னும் என் கட்டுரையை நான் பேரவையில் படித்த அன்று அதுவரை என்றும் இல்லாதபடி கூட்டம் நிரம்பி வழிந்தது நன்றி வணக்கம்